நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமர துளிக்காக சென்னையில இருந்து உங்கள் அன்பாலு மேலு அடிபடுவதால் ஏற்படக்கூடிய தழும்பை மருந்து என்னென்னு பார்ப்போம் வாங்க சிலருக்கு அடிபடுறதுனால தழும்பு ஏற்படும் அக்கனை மருள் அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் கூட சிலருக்கு அந்த இடத்துல தழும்பு இருக்கும் அது போக்குறதுக்கு சோற்று ஒரு சிறந்த மருந்தா பயன்படுது சோற்று இருக்க சோறு மாதிரி பகுதி இருக்குல்ல அதை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு அத இந்த தழும்புக்கு மேல பூச்சி வச்சிட்டு வந்தோம்னா அடிபடுறதுனால ஏற்படக்கூடிய தழும்புகள் நீங்கிடும் ஓபன் ஊண்ட் இருக்கும் இல்லையா அந்த ஓபன் ஊண்டக்கு மேல போடாம அந்த ஊண்டை சுத்தி இந்த சோற்று கற்றாயி சோழ வந்தா கூட ஓபன் ஊண்டும் சீக்கிரம் ஆறிடும் என்ன நீ உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்